வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜனவரி 25 ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு உடனடியாக தமிழக அரசு மின்சார வழங்க வேண்டும் என்று உச்ச நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கஜா புயலில் சேதமடைந்த தென்னை மரத்துக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது போராட்டத்தின் வடிவங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரப்படுத்தப்படும் என ஜாக்டோ அமைப்பு அறிவித்துள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருமான வரி பாக்கி மற்றும் சொத்து வரி பாக்கி வைத்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி பாக்கிக்காக அவரது போயஸ் இல்லம் உள்ளிட்ட நான்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து வானகரம் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வேலப்பன் சிக்னல் அருகே குண்டும் குழியுமாக இருந்த தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிட்ட பொதுமக்கள் ஐம்பது பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் முல்லைப்பெரியாறு அணையில் ஐந்து பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழு ஆய்வு மேற்கொண்டுள்ளது ரோந்து செல்லும் காவலர்களுக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் வரை பயணப்படியாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் புதுடெல்லிக்கு அருகிலுள்ள குருகிராம் நகரில் நான்கு மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது ஐந்து பேர் கட்டிட இடிபாடுக்குள் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்பதற்கான பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன அடுத்து வரும் இரண்டு வருடங்களில் இந்திய ரயில்வே துறையில் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்தில் வீர செயல் புரிந்தவர்களுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான அசோக் சக்ரா விருது லான்ஸ் நாயக் நசீர் அகமது வானி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் தீவிரவாதியாக இருந்து ராணுவத்தில் இணைந்து பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட ஒன்பது தீவிரவாதிகளிடம் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையில் தெரியவந்துள்ளது ரேஷன் கடைகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு கிலோ கோதுமை ஒரு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார் அமைதி தொகுதிக்கு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகள் இத்தாலிக்கு திரும்பிச் செல்லுங்கள் என கூறி கோஷம் எழுப்பினர் மின்னணு வாக்கு எந்திரங்களில் இருந்து வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பும் பேச்சுக்கே இடமில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹிந்து தொழிலாளி ஆதிமுத்து கேரள முஸ்லிம்கள் உதவியால் திரட்டப்பட்ட முப்பது லட்சத்தின் மூலம் ஆயுள் தண்டனை கைதியாக மாறியுள்ளார் தமிழகத்தின் ஐந்து வரலாற்று சின்னங்கள் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களின் இருபத்தி ஏழு சின்னங்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்க திரை திட்டமிட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்க அதிபர் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது இதில் பதிவான இருபத்தி வாக்குகளில் இருபத்தி ஏழு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார் அமெரிக்க செனட்டர் எலிசபெத் வாரன் பதினெட்டு சதவீதமும் முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் ஜோ பிடன் பதிமூன்று வாக்குகளையும் பெற்றனர் ஹெல்மெட் அணியாமல் சென்ற சீக்கிய இளைஞருக்கு அபராதம் விதித்ததற்காக சீக்கிய அமைப்பிடம் பாகிஸ்தான் அரசு மன்னிப்பு கோரியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவ ஆட்சி அமலில் இருக்கும் தாய்லாந்தில் முதல் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிரி நாடுகளை தாக்கி அளிக்கும் அதிக திறன் வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா தயாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊழல் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய பெரும் முன்னாள் அதிபர் அல்பெர்டோ புஜிமோரிக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் செப்ரிக் நகரில் உள்ள வங்கியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதியாண்டுக்கான உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி இருக்கலாம் என சுவிஸ்ஸில் தரச்சான்று நிறுவனம் கணித்துள்ளது கடந்த நவம்பர் மாதத்தில் அமைப்பு துறைகளில் வேலைவாய்ப்பு நாற்பத்தி அதிகரித்துள்ளதாக பி எப் தெரிவித்துள்ளது இந்திய டெலிகாம் சந்தையில் ரிலையன்ஸ் ஜியோவின் ஆதிக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது எனவே ஜியோவுக்கு எதிரான போட்டியை சமாளிக்க ஓடபோன் ஐடியா நிறுவனம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை திருட்ட முடிவு செய்துள்ளது உலக அளவில் அதிவேக பொருளாதார வளர்ச்சியுடைய நாடாக இந்தியா திகழும் எனவும் சீனாவை இந்த வளர்ச்சி விஞ்சும் எனவும் ஐநா தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்துள்ளது பாகிஸ்தான் கேப்டன் சர்பிராஸ் அகமதுவின் இனவெறி பேச்சு குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விசாரணை நடத்த இந்திய பழுதூக்கும் வீராங்கனை சஞ்சிதா சானு மீதான இடைக்கால தடை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச பளுதூக்கும் சம்மேளனம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் எட்டாம் நிலை வீராங்கனையான பெட்ரா குவிட்டோவா மற்றும் ஜப்பானின் நவோமி ஆகியோர் இறுதி போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் திரைச் செய்திகள் செல்வராகவனின் என்ஜிகே படத்தில் நடித்து முடித்துவிட்ட சூர்யா தற்போது கே வி ஆனந்த் இயக்கி வரும் காப்பான் படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் இந்த படத்தில் அவருடன் மோகன்லால் ஆர்யா சமுத்திரக்கனி சாயிசா உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார் ஆடுகளம் வடசென்னை ஆகிய படங்களை அடுத்து வெற்றிமாறன் தனுஷ் இணைந்துள்ள படம் அசுரன் இந்த படத்தில் வித்தியாசமான கேட்டப்பில் நடிக்கிறார் தனுஷ் அவருக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியார் நடிக்க உள்ளார் ரெமோ பட இயக்குனர் பாகிரராஜ் கண்ணன் இயக்கும் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் கார்த்தி